नमो वेद्याय गुरवे சச்சிதானிணே व्यासं வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்க ஜாஸேஷம் निरुच्यते நருச்சியத்தைன்மராம் भूतात्मा பூத்தியூத்தூத்தூத்தூத்த விஷம் விஷ்ணு வஷட்காரா பூத்தபவ் பபு பூத்தக்கூத்திருத் இந்த நாமாமாக்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம் கடைசியாக நாம் பார்த்தது சவணமதி பாலயதி தாரயதி போஷயூத்திரு இது ஒரு பிரமாணம் காட்டுறார் ஒரு வியாக்கியானர் மைத்ராணி உபனிஷத்து அஞ்சு அலுத தாசோசன் ப்ரஹாரிண சிண யோய் அசயோ வாவாசியாத்விக்கோம்சோசன் சமச்சாரிணும் விஷ்ணு அப்படின்னு சொல்லி இதுக்கு பிரமாணத்தை காட்டுறார் ஒரு வியாக்கியான கார் இந்த பூதக்ருத்து பூதபிருத்து பூதகிருத்து பூதபிருத்துங்கிறதுக்கு பூத்த கிருத்துங்கிறதுக்கு சிருஷ்டியும் பண்ணுறார் சம்ஹாரமும் பண்ணுறார் ஆஹ் சிருஷ்டி ரூபமாயிருந்து பிரம்மரூபமாயிருந்து சிருஷ்டி பண்ணுறார் ருத்ர ரூபமாயிருந்து சம்ஹாரம் பண்ணுறார் பூதபிருத்துங்கிறதுக்குத்தான் விஷ்ணு ரூபமாக இருந்து ரட்சிக்கிறார் காப்பாற்றுகிறார் இது நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஏன்னா மாயையை நம்ம மூணாக பிரிக்கிறோம் மாயா சக்தியை இந்த மாயையை வந்து மூணாக பிரிக்கிற போது சத்துவப்பிரதான மாயா ரஜப்பிரதான மாயா தமப்பிரதான மாயா அப்படின்னு மாயையே மூணாக பிரிக்கிறோம் ஏன்னா திரிகுணாத்மிகா மாயா சுவ பிரதானில தான் ஈஸ்வரன் இருக்கார் ரஜப்பிரதானத்துல தான் ஜீவன் இருக்கான் தம்பிரதானத்திலிருந்து தான் பஞ்ச பூதங்கள் உற்பத்தி ஆகிறது அந்த தமஸ்லையும் சத்வம் ரஜஸ் தமஸ் உண்டு தமஸ்ல சத்வம் ரஜஸ் தமஸ் அதில் உத்தம தாமச இந்த மாதிரி ஜீவர்கள் எல்லாம் பிரிக்கிறார்களோ தெரியாது ரஜஸ்லையும் சத்வம் ரஜஸ்தமஸு இருக்குது சத்துவத்திலையும் சத்வப்பிரதானத்துலையும் சத்வம் ரஜஸ்தமஸுன்னு இருக்குது அந்த ஈஸ்வரனை மூணாக பிரிக்கிறோம் சத்வப்பிரதானத்துலையே சத்வம் ரஜஸ்தமஸுன்னு பிரிக்கிறோம் அந்த சத்வப்பிரதானத்தில் இருக்கிற அப்போ முதல்ல பாருங்கோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பிரம்மனுங்கிறது தனியாக இருக்குது இப்போ மாயை இருக்குது மாயையில் சத்வப்பிரதானம் ரஜப் பிரதானம் தமப்பிரதானம் அப்போ சத்வப்பிரதான மாயாவை மூணாக பிரிக்கிறோம் சத்வசம் சத்வரஜஸ் சத்வதமஸ் அந்த சத்வசத்துவந்தான் விஷ்ணு சத்வ ரஜஸ் தான் பிரம்மா சத்வதமஸ் தான் ருத்ரன் இவர்கள் இவர்கள் தான் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸ்வரனையே மூணாக பிரிச்சு விடுறோம் ஈஸ்வரனே மாயா சகித பிரம்மனையே மூணாக பிரிக்கிறோம் சிருஷ்டிகாலே பிரம்ம ரூபேண ஸ்திதி காலே விஷ்ணு ரூபேண லயகாலே ருத்ரூபேண அப்படின்னு பிரிக்கிறோம் ஆக இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆக பாஷ்யத்தில் சத்துவகுணம் அதிஷ்டாய பூதானி பிபர்த்தி இதி பூதபருத்து அந்த பிபர்த்திங்கிறதுக்கு மூணு மூணு மூணு அர்த்தம் கொடுக்குறார் பாலயத்தி தாரயத்தி போஷயத்தி பாலயத்தின்னா என்ன காப்பாற்றுறார் தாரயத்தின்னா என்ன அர்த்தம் தாங்கிறார் இந்த சரீரத்தை இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுறார் போஷயத்தின்னா அர்த்தம் நரிஷ்மெண்ட் கொடுக்குறார் நன்னா இந்த சரீரத்தை போஷிக்கிறார் பா பா காப்பாற்றுகிறார் தாங்குகிறார் ஆக தாங்குகிறார்னு அர்த்தம் சொல்லலாம் காப்பாற்றுறார்னு அர்த்தம் சொல்லலாம் போஷிக்கிறார்னு அர்த்தம் சொல்லலாங்கிறார் இத்தி வான்னு போட்டதுனால மூணு விகல்பம் இப்படிலாம் மீனிங் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூதபிருத் அதுக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுவிட்டார் அப்புறம் அடுத்தது என்னது பூதகிருத் பூதபிருத் பாவஹா இனி பாவசப்தத்துக்கு அர்த்தம் பாவாயனமஹா எல்லாத்தையும் நமஹா அப்படின்னு சேர்த்து பாருங்கள் ஒன்று ஒன்று விஸ்வஸ்மை நம விஷ்ணவே நம வஷட்காராய நம பூத பவ்ய பவத் பிரபவே நம பூத கிருத்தே நம பூதபிருத்தே நம இப்போ பாவாய நம இது நாமாவை ஸ்தோத்திரமாக சொல்கிற போது அப்படி வரும்னு நாமாவாக சொல்லிடுறோம் அப்புறம் இதை சதுர்த்தி விபக்தியாகி நம நம சதுர்த்தி விபக்தியாக்கி நமஹான்னு சேர்க்கிறோம் அதுக்கு அர்த்தம் சொல்றார் பிரபஞ்ச ரூபேணி கேவலம் பவதித்தியவா பாவனம் பாவ சத்தாத்மகோவா நாலு மீனிங் சொல்கிறார் பாவாங்கிறது நாலு அர்த்தம் சொல்கிறார் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் ஆங்கில சொல்கிறார் உலகமாக காட்சி அளிக்கிறார் பாவா न ந பிரபஞ்ச ரூபேண பவதி இந்த இடத்துல வியாக்கியானக்காரர் சொல்றார் அத்வைத சித்தாந்தப்படி பிரபஞ்ச ரூபேண ந பரிணமத்தே மாயையா பிரபஞ்ச ரூபேண திருஷ்யத்தே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது யாருன்னா விஷ்ணுதான் ஆனால் விக்காரம் இருக்கே பிரபஞ்சத்தில் என்ன அவர் ஒன்றும் விகாரப்படுறதில்ல ஆக விவர்த்த காரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு எப்படி கயிறாக கயிறு பாம்பாக காட்சி அளிக்கிறதோ அப்படி பிரம்மம் பியூர் கான்சியஸ்னஸ் ஆர் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு ஏகம் சத்விப்ராபகுதா அது வந்து சத்வஸ்துவை சொல்லுவா சத்வஸ்துவை பல நாமங்களால் சொல்றது இங்கே என்னன்னா இந்த பிரபஞ்சமாகவே காட்சி அளிக்கிறார் ஆ பகவான் எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கார் பரமபதத்தில் இருக்கார்னு நினச்சிக்கப்படாது பிரபஞ்ச ரூபமாக இருக்கிறார் அதெல்லாம் புராணக்கதைப்படி சொல்கிறது கேவலம் பவதி இத்தியவா அ பிரபஞ்ச ரூபேண பவதி இதார் பிரபஞ்ச ரூபமாக காட்சி அளிக்கிறார் கடவுள் எங்கே இருக்காருண்ணா கடவுள் எங்கே இல்லை கடவுள் கடவுள் எந்த எதுவாக இருக்கார்னா கடவுள் எதுவாக இல்லை கடவுள் எப்போ இருந்து கடவுள் எப்போ இருந்து இல்லை மூணு கடவுள் எப்போ இருந்து என்று நீ அன்று நான் தாய்மானவர் என்னைக்கு நீ இருக்கியோ நானும் இருக்கேன் இன்னைக்கு நான் இருக்கேன்னு அன்னிலிருந்து நீயும் இருக்கேன் அது மாதிரி எப்ப இருந்து இருக்காருனா எப்ப இருந்து இருக்காருனா எப்போ இருந்து இல்லைன்னு தான் கேட்போம் அதே மாதிரி எதுவா இருக்காருனா எதுவாக அவர் இல்லை எல்லாமா இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் எங்க இருக்கிறார்னா எங்கும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் அஹா அது மாதிரி பிரபஞ்ச ரூபேண பவத்தி அப்புறம் கேவலம் பவத்தி அப்படின்னா என்ர்த்தம் இந்த பிரபஞ்சம் இல்லாமலும் இருக்க பிரபஞ்சம் இருக்கிற போது மாத்திரம் இல்லை இப்போ நம்ம வந்து முழிச்சுருக்கிற போது மாத்தம் தான் இருக்கிறோம் தூங்குற போது இல்லைன்னா சொல்ல முடியும் தூங்குகிற போது இருக்கிற இருப்பு மாத்திரமாக இருக்கும் நாம் இருக்கோங்கிறத நினைக்க முடியாது சொல்ல முடியாது நினைக்கிறதுக்கு மனசு வேணும் சொல்கிறதுக்கு வாய் வேணும் கேட்குறதுக்கு இன்னொருத்தம் வேணும் அப்போது நான் தூக்கத்தில் நான் இருக்கிறேனுங்கிற போது என்னவா இருக்கேன்னா சன் இருக்கேன் ஓன்லி எக்ஸிஸ்டன்ஸாக மாத்திரம் இருக்கேன் ஐ காண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எனக்கு நான் இருக்கேன்னு நான் திங்க் பண்ணுறதுக்கு மைண்டு வேணும் திங்க் பண்ணாட்டாலும் நான் இருக்கேங்கிறது சந்தேகமே கிடையாது ஏன்னா இல்லாதவன் வர முடியாது இல்லாதவன் திரும்ப வந்துவிட்டானா என்ன ராத்திரி கொஞ்ச நேரம் காணாமல் போயிட்டான் திரும்பவும் வந்துவிட்டான்னா அது எப்படி வரும் இல்லது வாராது உள்ளது போகாதுன்னா இல்லது வாராது அதனால் அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அதான் கேவலம் பவத்தி தேவவா பிரபஞ்ச ரூபி அதாவது பாடி மைண்டு காம்ப்ளக்ஸோடையும் நான் இருக்கேன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இல்லாமையும் நான் இருக்கேங்கிறது எவ்வளோ உண்மையோ அவ்வளவு உண்மை இந்த பிரபஞ்ச ரூபமாகவும் அந்த மெய்ப்பொருள் காட்சி அளிக்கிறது பிரபஞ்சம் இல்லாமலும் அந்த மைப்பொருள் இருக்கிறது கேவலம் பாருங்கள் பாவகாங்கிறதுக்கு இந்த அர்த்தம் அப்புறம் பவனம் இந்த இடத்துல என்னென்னா பவனம் பாவகாங்கிறதுக்கு அர்த்தம் நிர்வீக்கார பாவகான்னு அர்த்தம் நிர்வீகார பாவகா ஏன்னா நம்ம வந்து ஷட் விகாரத்தில் அப்பா வை அம்மாவயத்தில் இருக்கிறது ஒரு விகாரம்னு சொல்கிறோம் சில புத்தகத்தில் ஜாயத்தே அஸ்தின்னு இருக்குது சில புஸ்தகத்தில் அஸ்தி ஜாயத்தேன்னு இருக்குது அதாவது இந்த உடம்புக்கு ஆறு மாடிஃபிகேஷன் இருக்குது விகாரம் இருக்குது ஒன்று அம்மாவயத்துக்குள்ளே இருக்கிறது அப்பா வயத்துக்குள்ளேயும் இருந்தோம் அப்பா வயத்துக்குள்ளே இருந்து தான் இந்த உடம்பு அந்த இது செமனாக மாறி அம்மாவையத்துக்குள்ளே போயிருக்கு இந்த உடம்பே அன்ன விகாரம் ஆஹா அன்ன விகாரம் அன்ன விகாரம் என்னவாக இருக்குன்னா இது எப்படி இருக்குன்னா இருந்து அப்பா கிட்ட இருந்து சாப்பாட்டில் இருந்ததுன்னா சாப்பாட்டில் இருந்ததுன்னா சாப்பாடு எங்கே இருந்துருந்தது இப்படியே போகும் சாஸ்திரத்தில் இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம அக்னியில் பண்ணுற ஆகுதி வந்து சூரியனுக்கு போகிறது தான் சூரியனுக்கு போகிறது வந்து சூரியனோடது வந்து அங்கே மழையாக பெய்யறதான் அந்த மழையிலேருந்து இந்த ஜீவனே ட்ராவல் பண்ணுறதுலாம் சொல்கிறது சாஸ்திரம் அப்போ வந்து மழையில் இருக்குது மழையிலேருந்து ஆகாரமாகது உணவாக இருது உணவுலேருந்து அப்புறம் என்னென்னா உடம்பு எடுத்துன்னு வருது அக்னவ் பிராஸ்தாகுதி ஆதித்தியம் உபதிஷ்டத்தை ஆதித்யா ஜாயத்தை விருஷ்டி விருஷ்டே அன்னம் தத்தா பிரஜா ஆக இந்த சரீரம் வந்து அந்த சரீரத்துக்கு இருக்கிற மாடிஃபிகேஷன் இது கிடையாதுன்னு அர்த்தம் பவனம் பாவகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் எதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் சொல்கிறனா நிர்விகார இருப்பு மாற்றமில்லாத இருப்புங்கிறார் மாற்றமில்லாத இருப்பு பிரபஞ்சமாக தோன்றுகின்றவர் பிரபஞ்சம் இல்லாமலும் இருப்பவர் மாற்றமில்லாத இருப்பாக இருப்பவர் அப்புறம் என்னது சத்தாத்மகா எல்லா பொருளிலும் இருப்பவர் எல்லாத்துலேயும் அந்த இருப்புன்னு ஒன்று இருக்க இஸ்னஸ் அப்புறம் இல்லை சொல்லலாம் இப்போ வந்து மைக்கு இருக்கிறது டேபிள் இருக்கிறது கடிகாரம் இருக்கிறது ருத்ராட்சம் இருக்கிறது கண்ணாடி இருக்கிறது உடம்பு இருக்கிறது பூமி இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாஷம் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது எல்லாத்துலையும் இருக்கும் எஸ் செய்யவ ஸ்புரணம் சதாத்மகம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணுங்கிறார் ஆக எல்லாவற்றிலும் இருப்பவர் எல்லாவற்றிலும் இருப்பவர் எல்லாவற்றிலும் இருக்கும் இருப்பாக நாமரூப அதிர்ஷ்டானம்னு அர்த்தம் சர்வ நாமரூப கர்ம அதிஷ்டானம்னு அர்த்தம் இப்படிலாம் திங்க் பண்ணலான்னு சொல்கிறார் அவர் ஆக ஹோல் யூனிவர்ஸாக இருக்கார் யூனிவர்ஸ் இல்லாட்டாலும் இருக்கார் ஆனால் அவர் இருக்கார்னு சொன்னால் இருக்கிற வஸ்துவோட சேர்ந்து மாடிஃபை ஆயிடுறாரா நான் இருக்கிற வஸ்துவோடு இருக்கார் எல்லாவற்றிலும் இருக்கும் இருப்பாக இருக்கிறார் इपड़ी भावंग्रे पद तो अर्थम तेजिकोंगोर आह प्रपंचेण भवती भाव केवल भाव भवन भाव सत्तामको वा भाव अह भावंगद इपड़ी अर्थते विराचार्य भूतात्मा विश्व विष्णु वषटकारो பூத்தபவிய பிரபு பூதகிருத் பூதபுத் பாவத்மா இன்னும் ரெண்டு நாம இருக்குது இந்த ஸ்லோகத்தில் அஹ் பூத்தாத்மா படிக்கலாம் பூத்தத்மா பூத்தநம் அந்த ஆமா அந்தரியமீதி ஷத்தேஷ அஷ ஆமாத்தமீ அமத்து பூத்த அர்த்தம் சொல்கிறூத்தூத்தம் நர்த்தம் எல்லா விதமான சட்டில் பாடி கிராசர் பாடி எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கார் ஐன்னு நான் சொல்கிற போது எதை குறிக்கிறது நான் சொல்கிற போது எதெல்லாம் குறிக்கிறதுன்னா ஆ பாதத்தல பாததலம் மஸ்தகம் வரைக்கும் குறிக்கிறது பத்மகோஷாஷும் ஹயம்ச்சாப்போமுகம் அோோனா தரிலமாயத்தனம் மகத் சந்தும்போஷசிம் தே சுஷிரம் சூக்மம் தமின்சம் பிரிித்தே மஹ்ரார்ச்சிர் முக சோகிரபு விஜன் தின் ஆஹாரமரவி பிரிய கோர்தி ரயஸ்தந்த சந்தாபயதி இதுக்கு தான் இந்த வாக்கியத்தை சொல்கிறதுக்காக தான்வரை ட்ரை பண்ணேன் இங்கே ஒரு இடத்துல ஆரம்பிச்சிடுவேன் சந்தாபயத்தின்னு ஆரம்பிச்சுட்டேன் முடிஞ்சிருக்கும் சந்தாபயதி சொந்தம் ஆபாதல மஸ்தஹா தல ஆபாத தலம்னா உ உள்ளங்கால் ஆபாதல மஸ்தக சந்தாபயதி ஆபாதத்தல மஸ்தகா சன்னு தாபயத்தி உள்ளுக்குள்ள இருந்து சூடு ரூபமா இருக்கார் அப்படிலாம் இருக்கு பாடியில டெம்பரேச்சர் இதுக்கு முன்னாடி வார்த்தைகள்லாம் நம்ம விளக்கி சொல்லியிருக்கோம் மகாநாராயண பட்சத்தில் இந்த போர்ஷன் இருக்கு அர்த்தமெல்லாம் சொல்லியிருக்கேன் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஆக பூதானாம் ஆத்மா அனைத்து உயிர்களிலும் உயிரற்ற பொருள்களிலும் இருப்பவர் இந்த ஜடவஸ்து மைக்கிலையும் வியாபிச்சிருக்கார் இதத்தான் விசிஷ்டாத்வைதிகள்லாம் சொல்றார் சைத்தன்யத்திலையும் வியாபிச்சிருக்கிறவன் ஈஸ்வரன் சைத்தன்யமே பிரம்மன்கிறோம் நம்ம அப்படி இல்லை சைத்தன்ய வியாபி ஜடவியாபி விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அதாவது சென்சியன் பீங் நான் சென்சியன் பீங் நான் சென்சியன் வஸ்து எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார் ஜடமான சரீரத்திலையும் வியாபிச்சிருக்கார் சேத்தனமான ஜீவன்லையும் வியாபிச்சிருக்கார் அப்படி சொல்கிறது அங்கே ஆனால் இங்கே நம்ம எடுத்து அந்தர்யாமி இந்த அந்தர்யாமினா என் அர்த்தம் அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா உபனிஷத்தை கோட் பண்ணுறார் ஏஷ ஆத்மா ஏஷா ஆத்மா அந்தரியாமி அமிர்தா அப்படின்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு இந்த தாங்கிறத தேன்னு போட்டுக்கணும் பிரித்து படிக்கிற போது ஏஷா தே ஆத்மா இதுவே உன்னுடைய ஆத்மா அந்தரியாமி நீ வந்து ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிரத்தேசேர்ஜுன திருஷ்டதி பிராமயன் சர்வபூத்தானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு கீதையில் படிக்கிறோம் பதினெட்டாம் அத்தியாயத்தில் எல்லா ஷரீரத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இவன் இயக்கிறான் அந்த இன்னொரு அந்தரியாமி பிராமணம்னே ஒன்று இருக்குது பிருகதாரண்ய கோிஷத்தில் அதை வச்சு இங்க சொல்லி விளக்கி சொல்றார் ஆஹ அந்தரியரியாமி சைத்தன்ய சாக் அந்தரியாமின்னா சைத்தன்யம் சாட்சியா இருக்குன்னு அர்த்தம் ஆஹா அதனால தான் பூதானாம் ஆத்மா பூதாத்மா இன்னொரு அர்த்தம் என்ன அந்தரியாமி இதி பூதாத்மா இது இப்போ நான் ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டேன் ஆனால் ரெண்டு அர்த்தம்னா விசிஷ்டாத்வைத அர்த்தம் சொன்னேன் விசிஷ்டாத்வைத அர்த்தம் வந்து அப்படி இருந்தாலும் நம்ம என்ன அர்த்தம் பண்ணுறோம்னா சைத்தன்யந்தான் நம்ம வந்து ஜீவன் சொல்கிற போது அத்வைத சித்தாந்தப்படி சைத்தன்யம் ஜீவன் அவர்களுக்கு பிரதிபிம்ப சைதன்யம் கிடையாது அவர்களுக்கு ஜீவன் ஈஸ்வரா பின்னா சைத்தன்யங்கிறது ஈஸ்வரனோட குணம் நமக்கு சைத்தன்யமே பிரம்மம் ஆகையினால இந்த பேதங்கள்லாம் அத்வைத சித்தாந்தப்படி இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது காடோட என்னது அட்ரிபியூட் அட்ரிபியூட் சொல்லலாம் குணம்னு சொல்லலாம் ஹீஇஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் let God have a God has consciousness நம்ம என்ன சொல்கிறோம் கான்சியஸ்னஸ் இட்ஸ் செல்ஃப் காடுங்கிறோம் இதுதான் விசிஷ்டாத்வைதிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் கடவுள் உணர்வை உடையவராக இருக்கிறார் என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் உணர்வே கடவுள் என்பது அத்வைத சித்தாந்தம் உணர்வை உடையவர்னா அவர் எப்படி இருப்பார்னா அது அப்படி தான் இருப்பார்ணும் ஆக பூதானாம் நம்ம என்ன சொல்கிறோம் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு கான்ஷியஸ்னஸ்ஸையும் எக்ஸிஸ்டன்ஸையும் ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாது சத்து சித்து ஆனந்தம் மூணும் ஒரே வஸ்து எப்படி நெருப்பு சூடாகவும் ஒளியாகவும் சிகப்பாகவும் தோன்றுகிறதோ அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆக சர்வூதாத்ம பூதாத்மா படிச்சிருக்கோமே என்ன கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் படிக்கிறோம் சர்வபூதாத்ம பூதாத்மா குருவன்னி நான் லிபியத்தை அது வேறு சர்வபூதா சாத்மனி ஈக்ஷத்தை யோக யுக்த ஆத்மா சர்வத் சமதர்சன சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி எல்லா ஷரீரத்துக்குள்ளையும் இருக்கிற ஆத்மாவ ஆத்மாவில் இருக்கிற எல்லா ஷரீரங்களையும் அப்படின்னு கீதையில் படிச்சிருக்கோம் அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் சங்கராச்சர் அதெல்லாம் சொல்லலை அவரும் நிறைய சொல்லின்றே தான் போகிறார் போரும் இந்த விஷயம் இந்த இடத்துல இது போகிறோம் நினைக்கிறார் அவர் அவ்வளோதான் ஆக பூதானாம் ஆத்மா அந்தரியாமி இது பூதாத்மா அதுக்கு ஒரு ஸ்ருதியை கோட் பண்ணிவிட்டார் முடிச்சுவிட்டார் அவ்வளோ அதுக்கு மேலே அர்த்தம் சொல்லலை பூதாத்மாவுக்கு ஒரே வியாக்கியானந்தான் அதுக்கு ஒரு ஸ்ருதி கொட்டேஷன் வேறு அடுத்தது சொல்லியாச்சு அடுத்தது பூத படிக்கலாம் பூதானி பாவயத்தீ इतिवा इतिवा भूत भूत ூத்த <coughs> பூதானின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பூதானின்னு சொன்னால் எந்த உடனே எடுத்துக்கலாம் பஞ்சபூதங்களை எடுத்துக்கலாம் பாஞ்ச பௌதிகமான எடுத்துக்கலாம் எல்லாம் வந்து விசிபிள் ஃபார்மாகறதெல்லாம் தோற்றுவிக்கிறார்னு அர்த்தம் இன்விசிபிள் கிரியேஷன் விசிபிள் கிரியேஷன் இல்லையா என்ன அதிருஷ்ட சிருஷ்டி திருஷ்ட சிருஷ்டி அன்சீன் கிரியேஷன் சட்டிலாக இருக்கிறதுல மைண்டெல்லாம் இதில் வரும் மைண்ட் யாராவது கண்ணால் பார்க்க முடியுமா இந்த கிரியேஷனில் சட்டில் இருக்குது சட்டில் லெவல் இருக்குது கிராசர் லெவலில் இருக்குது நம்ம எல்லாம் கிராஸை தான் பார்த்துட்டுருக்கோம் சட்டிலாக இருக்கிறத பார்க்குறதே இல்லை தனமானாக இருக்கானான்னு பார்க்குறேன்னா தர் குணமானா இருக்கானு பார்க்குறானா எவனாவது எப்படி வஸ்திரம் கெட்டின்னு இருக்கான் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கான் எவ்வளோ நகை போட்டுருக்கான் அதை தான் பார்க்குறானே தவிர அவனுக்குள்ளே இருக்கிற குணம் யாருக்கா தெரியுமோ தெரியறது ரூபம் தெரியறது கண்ணுக்கு மற்றெல்லாம் அபாரண அலங்காரங்கள்லாம் தெரியறது ஒருத்தரை பார்த்தா ஒரு ஏழையை பார்த்தா இவன் ஏழேன்னு தெரியுறது ஏன்னா அந்த மாதிரி அவனுடைய உடைய நடவுடைய பாவனை இருக்குது பணக்காரனால் அவனுக்கு அதுக்குள்ளே ஒரு நடவுடைய பாவனை இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிரியேஷனும் இருக்கே ஆக இந்த இடத்துல பூதபாவனகான்னு சொன்னால் பஞ்சபூதங்களை வெளிப்படுத்துகிறவர் அது மாத்திரமில்லை இங்கே ஷரீரங்களை எல்லாம் தோற்றுவிப்பவர் ஷரீரங்களையெல்லாம் தோற்றுவிப்பவர் மலையை தோற்றுவித்திருக்கிறார் நதிகளை தோற்றுவித்திருக்கிறார் தோற்றுவித்திருக்கார் நடத்துறோம் வெளிப்படுத்தி இருக்கிறார் எதுவும் சொல்கிறோம் இல்லையா மேட்டர் நெவர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு சொல்கிறோம் எல்லாம் வந்து என்னது எல்லாம் மாறின்ண்டே இருக்கு ஆக மேட்டரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறார் அன்சீன் லெவலில் இருக்கக்கூடியதை சீன் லெவலுக்கு கொண்டு வர இன்விசிபிள் லெவலில் இருக்கிறத விசிபிள் லெவலுக்கு கொண்டு வரார் இப்போ வந்து சீட்ல இருக்கக்கூடிய ட்ரீயை அன்சீன் ட்ரீயை விசிபிள் அதாவது இன்விசிபிள் ட்ரீ பிகமிங் விசிபிள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததே கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டும்படி செய்கிறவர் இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் யோசிக்கணும் குவாலிட்டி டைம் கொடுத்து இப்படி பத்து ஒரு மணி நேரம் உட்காந்து திங்க் பண்ணணும் அப்போ தான் மனசு சொத் விஷயங்களில் போகும் இல்லாட்டி அசத் விஷயங்களில் போய் போய் போய் நம்மளையும் சம்சாரி ஆக்கி ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் சம்சாரி ஆக்கிடுவோம் துக்கப்படுத்திடுவோம்னு அர்த்தம் பாவயத்தின்னா என்ன அர்த்தம் ஜனயத்தீங்கிறார் ஜனயத்தினா தோற்றுவிக்கிறார் அப்புறம் தோற்றுவிச்சா மாத்திரம் போடணுமா அம்மா குழந்தையை பெக்கிறா பெத்த குழந்தைய அம்மா என்ன பண்ணுறா பாலூட்டி சீராட்டி வளர்க்குறாள் வர்தய ஆஹ பூதானி ஜனயத்தி ஆர் வர்த்தயதி வர்த்தயத்தின்னா என்ன அர்த்தம் விருத்தி குரோத் வளர்ச்சி ஆஹ தோற்றுவிக்கிறாள் தோற்றுவிக்கிறாள்னு சொல்லலாம் இல்லாட்டி வளர்க்கிறாள்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் பூத்த பாவனகாங்கிறதுக்கு உயிர் அதாவது சரீரங்களை இந்த இடத்துல உயிர்களைன்னு எழுதிவிடப்படாது சரீரங்களை தோற்றுவிக்கிறார் வெளிப்படுத்துகிறார் அல்லது வெளிப்பட்ட சரீரங்களை பாதுகாக்கிறார் வளர வளருவதற்கு உதவி புரிகிறார் இதெல்லாம் இந்த பாடியை இப்போ கிரியேட் பண்ணால் போருமா இதை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நரிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்கனோ இது வளரணம் அஹ் வாரணம் அதனால தான் வீட்டில் ஜனயத்தினு சொல்லலாம் வந்து சொல்லலாம்ங்கிற அவ்வளோதான் பூத்தபாவன அடுத்த ஷ்லோக்கம் பூத்தத்மா பரமாத்மா முரமாதி அவருஷாட்சி ூத்த பரமா அவருஷ கேற்றூ भूतक्रदादी, भूतक्रदादी प्राप्तं आत्मा ூத்துணம்ாத்தம் பிரி பூத்த பூத்தூத்தமா கமாரோ ந श्रुते गुणोपराग स्वेच्छा पुष्स कलप्यते भूतकदि भूतात्मा भूतकृदूतभृता भूतभन अडीन पढ़चं भूतकृदि कृदा, பூதகிருத் ஆதிபி பூதகிருத்து பூதபிருத் பூதாத்மா பூதபாவன இல்லையா பூதபிருத் பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவன இந்த அஞ்சு சொல்லி இருக்குது பூதகிருத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சிருஷ்டிகர்த்தா லயகர்த்தா பூதகிருத்துங்கிறதுக்கு சிருஷ்டிகர்த்தா லயகர்த்தா அப்புறம் வந்து பூதபிருத்துங்கிறதுக்கு ஸ்திதிக்கர்த்தா அப்புறம் பூத்தபிருத் பூதகிருத் பூதபிரத் பாவகாக்கு அர்த்தம் பார்த்தோம் இப்போ தான் பாவகா பூதாத்மா எல்லாரையும் இது பூதாத்மா பூத பாவனகா அதுக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் பூதாத்மா பூத பாவனஹா இப்போ என்ன சொல்கிறார் இதனால் என்ன ஆச்சுன்னா அதுக்கு வந்து குணதந்திரத்துவம் குணதந்திரத்துவம்னா தந்திரம்னா சார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் தந்திரம் தந்திரம்னு சொன்னா, டிபெண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் சங்கஹா சார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்வதந்திரஹான்னா தன்னையே சார்ந்திருப்பவனுக்கு பேர் சுதந்திரா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறவனுக்கு சுதந்திரஹான்னு பேர் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவனுக்கு பரதந்திரஹான்னு பேர் தந்திரஹான்னு சொன்னாலே டிப்பெண்டன்ஸ்னு அர்த்தம் செல்ஃப் டிபெண்டன்ஸ் என்னதுன்னா இன்னொருத்தரை சார்ந்திருக்கு சுதந்திரா செல்ஃப் டிபெண்டன்ஸ்னு அர்த்தம் தன்னுக்கு தானே தன்னை தன்னுடைய இதுக்கு யாரையும் டிப்பெண்ட் பண்ணி இல்லை அப்படி அர்த்தம் இப்போ நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் கிடச்சதுன்னு சொல்கிறோம் சுதந்திரம்னா நம்மளை நாமளே சார்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நம்மளை நாமளே ஆட்சி இல்லாட்டியும் அவனை அவனை சார்ந்திருந்தோம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிரிட்டனை சார்ந்துருந்தோம் கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்தியன்ஸ் எல்லாம் யாரை டிப்பண்ட் பண்ணியிருந்தான்னு அவன் எடுத்துன்னுட்டாங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவனை டிப்பண்ட் பண்ணியிருந்தோம் சரி இப்போ இங்கே என்ன இது எப்படி சொல்லியிருக்குன்னா அதனால என்ன எடுத்து தோஷம் வந்துவிடுத்து பிரம்மனுக்கு அப்படிங்கிறார் குணதந்திரத்துவம் பிராப்தம் பிரதிசித்தியதேங்கிறார் அப்போ எதோ யாரு சேர்ந்தா அப்போ சிருஷ்டிகர்த்தா ஒன்றை படைத்தவன் படைக்கணும்னா எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குது அப்போ கடவுளுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கா டென்ஷன் இருக்கா நம்மெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை குக் பண்ணுறதுக்கே எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயின் இருக்கணும் இவ்வளோ பிக்கெஸ்ட்டு க்ரியேஷனை பண்ணணும்னா அப்போ பகவானுக்கு வந்து அவரு மகா சம்சாரி ஆகிடுவார் ஆ தந்திரத்துவம் பிராப்தம் பிரதிஷித்த அதாவது பகவானுக்கு விகாரம் ஏற்படும் அதாவது டிப்பெண்டன்ஸ் ஏற்படும் மாயையை சார்ந்திருக்கிறது அதை சார்ந்திருக்கிறது ஏதோ ஒன்று சார்ந்திருக்கிறதுங்கிற தோஷம் வரும் அது நீக்கப்படுகிறதுங்கிறார் பூத்தாத்மாங்கிற சப்தத்தினால பூதாத்மாங்கிற ஒரு சப்தத்தினால இந்த பூத்த கிருதாதிபிகி குணதந்திரத்துவம் எது பிராப்தம் சார்ந்திருக்கும் தன்மையானது கடவுளுக்கு ஏற்பட்டதாக தோன்றுகிறதோ அது பூதாத்மா என்ற நாமத்தினால் நிஷேதிக்கப்படுகிறது பூதாத்மாங்கிற சப்தம் அதை நிஷேதம் பண்ணுறது எதை பகவானுக்கு குணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத அதனாலதான் சொல்கிற பூத்தஹா ஆத்மா அதுக்கு அர்த்தம் விக்கிர வாக்கியம் சொல்கிறார் பூத்தஹா ஆத்மா எஸ்ய சகா பூத்த ஆத்மா பூத்தஹா ஆத்மான்னா இந்த இடத்துல அசங்க ஆத்மான்னு அர்த்தம் பகவானுடைய மனசு அந்த ஆத்மா எப்பவும் சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் ஒட்டுறது இல்லைன்னு அர்த்தம் ஈஸ்வரனுடைய அந்தக்கரணம் வந்து இந்த இடத்துல ஆத்மானா ஈஸ்வரனுடைய அந்தக்கரணம் ஈஸ்வரனுடைய அந்தக்கரணம் ரொம்ப சுத்தமானது அப்படின்னு அர்த்தம் இறைவனுடைய உள்ளம் மிகவும் தூய்மையானது அது அறிவு வடி அறிவு நிறைந்தது இவ்வளவு மா மாபெரும் படைப்பை படைத்தாலும் அவர் அந்த படைப்புகளால் சிறிதளவும் பாதிக்கப்படுவதில்லை கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் இல்லையா நமே நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா அப்படிங்கிறார் நான் என்னை நான் எவ்வளவு வேலை பண்ணாலும் அந்த வேலை என்னை ஒட்டாது ஏன்னா எனக்கு பண்ணுறதுல ஆசையும் கிடையாது வெறுப்பும் கிடையாது எனக்கு வேலை பண்ணணும்னு ஆசையும் இல்லை வேலை பண்ணக்கூடாதுன்னு வெறுப்பும் இல்லை ஏன்னா நான் வேலை பண்ணலைன்னா எல்லாரும் கெட்டுப்பிடுவோம் அதனால நமே பாஸ்தி கர்த்தவ் திரிஷுலோக்கேஷு கிச்சன நானவாப் அவ் தவ்யம் வர்த்தேவ கர்மணி உத்சீதேயுரிமே லோக்கா நம் கர்மேதம் சங்கரஸ் ஜ கர்த்தாமுஹனியா பிரஜா எல்லாம் அந்த ஸ்லோகமெல்லாம் ஞாபகம் சந்தா தெரியும் தச கர்த்தாரமபி மாம் வித்தியகர்த்தாரம் அவியம் இவ்வளவெல்லாம் நாம் பண்ணினாலும் என்ன அகர்த்தான்னு தெரிஞ்சுக்கோ ஏதா மே ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்த அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும் ஆக இவ்வளோ பெரிய சிருஷ்டியாக இருந்தாலும் அவன் சுத்தமாயக அதனுடைய அந்தக்கரணம் இருக்கு பகவான் வந்து ரொம்ப சுத்தமானவர் யஸ்யன்னு போட்டுடர் யஸ்ய ஆத்மா பூத்தா சா பூத்தாத்மா எவருடைய உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறதோ அவர் பூத்தாத்மான்னு அர்த்தம் இல்லாட்டி கர்மதாரையோவா யார் சுத்தாத்மா ஸ்வரூபமாக இருக்கிறாரோ அப்படின்னு அர்த்தம் யார் சுத்தமாக நித்திய சுத்தமாகவும் சுத்தம்னா ரெண்டு சொல்றது உண்டு சுவாபாவிக சுத்தம் என்னது தந்திரதகா சுத்தி தந்திரசுத்தி வேற மந்திரசுத்தி வேற ஸ்வபாவசுத்தம் வேற ஒரு இடம் தூய்மையா எப்போவுமே அதுவே இயல்பா தூய்மையா இருக்கு அப்படின்னா என்னதான் புற தூய்மை இருந்தாலும் பிற அழுக்கு வந்து இதை ஒட்டும் உபனிஷத்துல சுத்தம் அபாபவித்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இதில் எட்டாவது மந்திரம் ஈஷாவாசிய உபநிஷத்தில் சபரியகா சுக்கரம் அகாயம் அவ்வரணம் அஸ்னாவிரம் சுத்தம் அபாபவித்தம் அப்படின்னு பிரம்மனுடைய லட்சணத்தை சொல்ற போது அது வந்து சுத்தம்னு சொல்லியிருக்கு சுத்தம்னா எப்படிப்பட்ட சுத்தம்னா எதுனாலையும் மாசுபடுத்த முடியாத இயல்பான சுத்தம்னு அர்த்தம் எதனாலும் மாசுபடுத்த முடியாத இயல்பான சுத்தம் தூய்மை அஹ புறத் தூய்மை இரண்டையும் கடந்த ஆத்மா நித்திய இதெல்லாம் அனித்திய சுத்தம் நம்ம உடம்பு அனித்திய சுத்தம் மனசு கேட்க வேண்டாம் சுத்தம் ஆனால் இந்த ஆத்மா இந்த இடத்துல பிரம்மன் சைத்தன்யம் சைத்தன்யம் நித்திய சுத்தம் அக்னி இவ அக்னி எப்பவும் சுத்தம் தானே அக்னி மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹ கர்மதாரயோன்னு சொன்னால் கேவலோ நிர்குணன் கோட்புன்றார் ஸ்ருதியை ஆஹ கர்மதாரயோவானால் கர்மத இது கிராமர் பாயிண்ட் ஆஹ கர்மதாரய சமாசத்தில் எடுத்துட்டாலும் சரி ஆக யாருக்கு அது தத் புருஷனாக எடுத்துண்டாலும் சரி கர்மதாரியமாக எடுத்துண்டாலும் சரி நீ எப்படி போட்டாலும் சரி ஆ யாருடைய மனசு சுத்தமாக இருக்கோ அவர் பூத்தாத்மா யார் எப்போவுமே சுத்தமாகவே இருக்காரோ அவர் பூத்தாத்மா பூத்தகா அதாவது என்னென்ன இவர் சுத்தமாகவும் இருக்கார் ஆத்மாவாகவும் இருக்கார் அப்படி எடுத்துக்கணும் இவர் சுத்தமாகவும் இருக்கிறார் ஆத்மாவாகவும் இருக்கிறார் அஹ சுத்தாத்மா அப்படி அர்த்தம் பண்ணணும் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் கேவலோ நிர்குணஸ்டான் ஸ்வேதாஸ்வதரோ உபநிஷத்தில் சொல்லியிருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி அஹ ஸ்வேதாஸ்வத உபனிஷத்து மந்திரத்தை கோட் பண்ணுறார் எல்லாம் நானாக என் சொந்த சாகித்யம் கிடையாது ஸ்வகபோல கல்பனை கிடையாது என் புத்தினால் ஒன்று நான் கல்பனை பண்ணலை எல்லாம் ஸ்ருத்திலேருந்து ஸ்ருதி பிரமாணத்தை கோட் பண்ணுறேன் நான் அப்படிங்கிற அக கேவலோ நிர்குண குண உபராக குண உபராகு சொன்னால் அந்த குணத்தை சார்ந்திருக்கும் தன்மை ஸ்வேச் புருஷஸ்ய இது கல்பியதே ஸ்வேச்சான்னு சொன்னால் தன்னை சார்ந்திருக்கிற மாயையினால் குணம் இருப்பவர் போல அவர் காணப்படுகிறார் உண்மையிலே அவர் குணம் இல்லை ஸ்படிகத்துக்கு பின்னால் செம்பருத்தி ஷெ காணப்பட்டாலும் உண்மையில் அது எப்படி ஸ்படிக்கமோ அது போல ஆகா குண உபராகஹான அர்த்தம் குணத்தை சார்ந்திருப்பது குணத்தோட ஒட்டியிருப்பது ஸ்வேச்சாதக அவர் குணத்தோடு ஒட்டி இருக்கிற மாதிரி தெரிகிறார் அது அவரை என்ன மம மாயா பகவான மாயை வந்து அவரை கட்டுப்படுத்த முடியாது நம்ம தான் மாயையில் மாட்டின்னு அஹஸ்வோத்தே நுண்ணா நூ சொறிய கீதையில பகவான் சொல்றாரே அஜோபி சன்னூத்தநீஷரோம் பிரக்தம் ஸ்வதிஷா சம்பவ ஆமைய அந்த ஆமையங்கே புருஷஸ் நைத்தன்யம் ஆகவே இது நீங்கள் சைதன்யம் எடுத்துட்டாலும் சரி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் டோட்டல் லெவலில் ஈஸ்வரன் எடுத்துட்டாலும் சரி ஆ சகுண ஈஸ்வரன் உண்மையிலேயே நிர்குண பிரம்மன் தான் அப்படின்னு அர்த்தம் புருஷஸ்ய புருஷஸ் என்ன பிரம்மணஹான்னு அர்த்தம் பிரம்மனுக்கு குணமல்லாம் மாயா கல்பித்தம்னு அர்த்தம் உண்மையில் பிரம்மனுக்கு எப்படி நமக்கும் உண்மையிலேயே குணம் கிடையாது அகம் நிர்குணோஸ்மி ஈஸ்வரோபி நிர்குணோஸ் நிரகுணா அஸ்தி கடவுளும் குணமற்றவர் அட்ரிபியூட்லஸ் அதே மாதிரி ஜீவனும் வாஸ்தவமாக ஆட்ரிபியூட்லஸ் அதனால் ஜீவாத்மாவும் உண்மையிலே நிர்குணன் அதுத சித்தாந்தப்படி பரமாத்மாவும் உண்மையில் நிர்குணன் அதனால தான் ஐக்கியம் சொல்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அடுத்த அடுத்த இது பூதாத்மா பாருங்க பகாரம் வேற பகாரம் வேறு எல்லாம் ஒன்னா சொல்லப்படாது விஸ்வம் விஸ்வம் விஷ்ணுர்வஷ்காரோ பூத பவ்ய ப்ரபு எல்லாம் பகாரம் எல்லாம் நாலாவது பூத பவ்ய ப்ரபு பூத கிருத் பூத பிருத் பாவோ பூதாத்மா பூத பாவன இப்ப மாறிடுத்த உடனே பூதாத்மா பகாரம் ஆஹ் பூத்தா எல்லாம் ஒன்னா சொல்லிவிடுவா சில பேர் அப்படி சொல்லக்கூடாது சொன்னால் அக்ஷரம் மாறினா அர்த்தம் மாறி போயிடும் ஆஹ பூத்தாத்மா பூதாத்மா பரமாத்மாச்ச பரமாத்மாங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் வியாக்கியானம் பரமச்ச அசௌ ஆத்மாச்சி பரமாத்மா காரிய காரண விலட்சிய புத்த முக்துவ பரமாத்மாவுக்கு அர்த்தம் சொல்கிறார் பரமஷ்ட அசௌ ஆத்மாச்ச இவர் மேலானவராகவும் இருக்கிறார் ஆத்மாவாகவும் இருக்கிறார் அனைத்தையும் அனைத்து சரீரங்களிலும் இருந்து அனுபவிப்போர் போல காணப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் பரமாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் காரிய காரண விலட்சண காரணக்காரிய சலக்ஷணா பரமாத்மா காரிய காரண விலட்சண பரம் பரமாத்மா சொல்ல வேண்டியிருக்கு இங்கே பர காரிய காரண விலக் பரமசப்தத்தை வச்சுட்டு காரண காரிய காரண விலக்ஷணாங்கிற என்ன இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திரம் நிறைய படிச்சுட்டு இருந்தால் புரியும் அதாவது இந்த உலகத்த காரியம் என்றும் கடவுளை காரணம் என்றும் சொல்கிறோம் அப்போ பகவானுக்கு இந்த படைப்பு அவருடையது படைத்தவனாக அவரை சொல்கிறோம் முதல்ல அபியாசத்துக்காக பக்தி பண்ணுறதுக்காக நம்ம துவைத்திலேருந்து கூட்டின்னு போகிறதுக்காக வேண்டி இதுலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவார் ஆக துவைத்திலேருந்து நம்மளை அத்வைதத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி முதல்ல இந்த லெவலில் நம்ம போகிறப்போ போகிறது ஆனால் அதுக்கப்புறம் தர் இஸ் இருக்கிறது அத்வைதம்தான்னு சொன்னால் காரணமாவது காரியமாவது ஆக துவைத்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிற போது துவைத்தத்தில் தான் ஆரம்பிக்க முடியும் பாடத்தை துவைத்தத்தில் ஆரம்பித்து அத்வைத்தத்தை சொல்லிக் கொடுத்த பிறகு துவைத்தத்தை நிஷேதம் பண்ணிடும் ஆக துவைத்தத்தில் சொல்கிற போது பகவானை காரணமாகவும் ஜெகத்தை காரியமாகவும்லாம் சொல்லுவோம் இந்த உடம்பு காரியம் இந்த பிரபஞ்சம் காரியம் பகவான் காரணம்னுலாம் சொல்லுவோம் இந்த இடத்துல ஆத்மாங்கிறத அவர் என்ன பண்ணிட்டார் கடவுள்னு எடுத்துட்டு உண்மையிலேயே கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமோ காரண காரியங்களை கடந்தவர்ங்கிறார் காசு அண்ட் இஃபெக்ட் தியரி எல்லாம் வந்து முதல்ல சொல்லி கொடுக்குறதுக்காக பிகினிங் ஸ்டேஜில் சொல்கிறோம் அது அது வந்து நமக்கு என்னது ஸ்கூல் மாதிரி அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கெல்லாம் போயாச்சுன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் நீக்கிவிடுவோங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆஹா காரிய காரண விலட்சணா இந்த இடத்துல சைத்தன்யந்தான் எப்பேற்பட்ட சைத்தன்யம்னா காரண காரண விலட்சண சைத்தன்யம் காரண காரியத்துக்கெல்லாம் உட்பட்டதில்ல அது சொல்கிறார் நித்திய சுத்த புத்த முக்துவா நித்திய சுத்தம்னா என்ன அர்த்தம் எப்பவும் ப்யூர் எவர் ப்யூர் எட்டர்னலி ப்யூர் அப்புறம் அடுத்தது புத்தன்னு என்ன அர்த்தம் எப்பவும் அறிவு வய எப்பவும் எதிலையும் ஒட்டாதவர் விடுபட்டிருப்பவர் ஸ்வாவ சு முக்த புத்த முக்துவ ஆத்மா காரியக்காரண விலட்சணா அப்படிங்கிறது தான் பரமாத்மாங்கிறதுக்கு அர்த்தங்கிறார் பரமாத்ம அர்த்தம் காரண காரியமற்ற பரம்பொருள் முதல்ல பேசினதெல்லாம் சிருஷ்டியோட பேசினது முதல் ஸ்லோகம் அந்த இது விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பூத்தகத்து பூத்திருத் பூத்தத்மா விஷம் விஷ்ணு வஷட் காரா பூத்தபவத் பிரபு பூத்திருத் பூத்திருத் பூத்தத்மாத்திரு விட்டுவிடணும் பாவத்தமாக பூத்தபாவன இத்தனையும் காரியக்காரணத்தோட பேசப்பட்டது இப்போ பூத்தாத்மா பரமாத்மான்னு வர்றபோது அத்தனையும் நெகேட் பண்ணுறார் பாருங்க இதுல அதனால தான் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு இந்த மகிமை விஷ்ணு சஹசிரநாமம் இது வந்து ஸ்தோத்திரமா சாஸ்திரமான்னு தான் ஆக சாஸ்திரமாகவும் ஸ்தோத்திரமாகவும் தான் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு இந்த மகிமை மற்ற சஹசிரநாமங்களுக்கு இந்த மகிமை இல்லை சஹசிரநாமம் அப்படின்னு சொன்னாலே விஷ்ணு சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமத்தில் கூட இந்த விச்சாரங்கள்லாம் வரும் லலிதா சாஸ்திரநாமம் உயர்ந்ததா விஷ்ணு சாஸ்திரநாமம் உயர்ந்ததா அப்படின்னு விசாரங்கள்லாம் பண்ணுவார்கள் அதனால் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இருக்கிற தோஷத்தையெல்லாம் சொல்லுவான் லலிதா சாஸ்திரநாமத்தில் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அதைதான் அதைதான் நிறுவனமே அந்தந்த கட்சியை சொல்லணும்னா அந்தந்த கட்சியோட மகிமையை சொல்லி இன்னொரு கட்சியை திட்டணும் அப்போ தானே இந்த கட்சிக்கு மகிமை வரும் அது மாதிரி அத்தனை நெகேட் பண்ணுறார் பூத்தாத்மா பரமாத்மாச்ச அடுத்தது என்னது முக்தானாம் பரமகதி முக்தானாம் முக்ஷூணாம் பரமாகதிகி போடலை முக்தானாம் பரமாகதிகி மோட்சம் விரும்புகிறவர்களுக்கு மேலான அப்படி சொல்லலை முக்தி அடைந்தவர்களுடைய ஸ்வரூபமாக இருப்பது பாருங்க அடுத்தது ம் மு பரமா பிரவா புனராவத்தி அசம்பத் தி முப்பேத்தேய புனர்ஜன்மன வித்தியதே இது பகவதம் முக்தானாம் முக்தானாம்னா முக்தி அடைய முக்தி அடைந்தவர்களுக்கு எப்படி அடைந்தார்கள்னா பரமா பிரகிருஷ்டா கத்திஹி பரமான என்னர்த்தம் பிரகிருஷ்டான்னு சொல்கிறார் மீனிங் பிரகிருஷ்டா பரமானு சொன்னால் முக்தானாமங்கிறது ஸ்லோ மந்திரத்தில் இருக்குது கத்தி இங்கே இருக்குது பரமா பரமாங்கிறதும் இருக்கு ஸ்லோகத்தில் பரமாங்கிறதுக்கு மீனிங் என்ன பிரகிருஷ்டாங்கிற மேலான உயர்ந்த சிறந்த கத்திகி கத்திகினா அர்த்தம் கந்தவியா தேவதா அடையப்பட வேண்டிய தெய்வம் தேவதா அதனால் என்னென்ன கந்தவிய புனராவத்தி அசம்பவாத் மறுபடியும் திரும்பி வர்றதில்ல முனாங்கிறது முூனாம் மாதிரிதான் இருக்குது முக்தி அடைந்தவர்களுக்கு அதுவே கதியாக இருப்பதால் அது முக்தானாம் பரமாகதிகின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் உணராவருத்தி அசம்பவாத் பகவான் அடைஞ்சாச்சுன்னா மறுபடியும் வரமாட்டான் அப்படின்னா அந்த அர்த்தம் இறைவனை தன் ஸ்வரூபமாகவே உணர்ந்தவனுக்கு மீண்டும் உடலிலோ உள்ளத்திலோ பற்று கிடையாது அப்படின்னு அர்த்தம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கல் உற்றாருக்கு உடம்பும் மிகையும் அதாவது பிறப்பருக்கல் உற்றாருக்கு பிறப்பருக்கல் உற்றாருக்குன்னா மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கு உடம்பும் மிகை உடம்பும்னா இந்த பாடியே வந்து எக்ஸ்ட்ரா வசத்து பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை அப்படி இருக்கிறபோது வேற எதையோட கனெக்ட் கனெக்ஷனாக வச்சுப்பானான்னு கேட்குறார் மற்றும் தொடர்பாடு எவன் வேறு எதோட சம்பந்தம் வருமாப்பா நடக்கவே நடக்காது ஆக பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை அப்படி இருக்கும்போது மற்றும் தொடர்பாடியவன் குரல் வேறு என்ன சம்பந்தம் இருக்க போகிறது இந்த திருக்குறளை எல்லாம் சரியாக படிக்க வேண்டாமா தமிழ்நாட்டில் அந்த குரலெல்லாம் படிக்க மாட்டான் எப்படா திட்டது இன்னொருத்தனைங்கிறதுக்கு தான் படிப்பான் அழுக்காராமை அதிகாரமே படிக்க மாட்டான் உருப்படியாக படிக்க மாட்டான் படித்து அதுபடி நடக்கிறதும் யோசிப்பான் புனர புனா ஆவருத்தி அசம்பாத் மறுபடியும் திரம்பி திரும்பி வருவதில்லை பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு அசம்பாத் கதசிய கதசிய புனராவருத்தி அசம்பவாத் அதை அடைஞ்சுட்டான்னா மறுபடியும் திரும்பி வர மாட்டான் ஆகவே முக்தானாம் பரமாகதித்தி தத்கதஸ்ய எத் அனிவர்த்தன் தத் தாம பரமம் மம அதெல்லாம் Once I understood ஐ அண்டர்ஸ்டுட் என் ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ் பிரம்மன்னு புரிஞ்சுன்னுட்டேன்னா என்னத்துக்கு அப்புறம் நான் இதிலெல்லாம் மாட்டிக்க போகிறேன் இந்த லிமிட்டட் லிமிட்டட் அபிமானத்தில் போய் என்னத்துக்கு நான் சிக்க போகிறேன் முக்தானாம் பரமாகதி அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறாரு மாமுபேத்தத்து கவுந்தேய புனர்ஜென்ம நவீத்யதே எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் ஆ பிரம்ம புவனால் லோகா புனராவர்த்தினோர்ஜுனா இதனுடைய ஃபஸ்ட் லைன் அர்ஜுனா எந்த பிரம்மலோகத்துக்கு போனால் கூட திரும்பி வரவேண்டியிருக்கும் பிரம்மலோகத்தில் இருந்தும் உனக்கு சரீர அபிமானம் இருக்கும்னு அர்த்தம் இருக்குது ஆனால் உன்னை நீ பிரம்மனாக புரிஞ்சு நோட்டியானா நீ திரும்பவும் உடம்பு சரீரத்திலாம் உனக்கு அபிமானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பரமாத்மாக்கு அர்த்தம் நேதி நாச விநாச விக்காரோவா வித்தியதீ அவ்ய அஜர அமர அவ்ரு எல்லாத்தையும் கோட் பண்ணுறார் நேத்தி அவ்வயக்கு அர்த்தம் சொல்கிறார் நவியேத்தி நாசியவிய நேத்தின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் நாசிய வய விநாச விக்காரோவா ந வித்தியேன்னு போட்டுக்கணும் விக்காரோவா ந வித்தியத்தே மாடிஃபிகேஷனும் கிடையாது அழிவும் கிடையாது எதற்கு மாற்றமும் அழிவும் இல்லையோ அது அவ்வயம் வியம்னு சொன்னால் சாதாரணம் நமக்கு தெரியும் செலவுன்னு தெரியும் ஆயவ்யம்பா ஆயம்னா என்ன வரவு எயம்னால் என்ன செலவு அப்போ வந்து இங்கே வியயம்னா செலவுன்னா மாறுறதுன்னு அர்த்தம் வந்ததெல்லாம் குறைஞ்சு போச்சு ஆக மாடிஃபிகேஷனுக்கு பேர் தான் வியகான்னு பேர் அப்புறம் என்னதுன்னா டிஸ்ட்ரக்ஷனுக்கும் வியஹான் தான் பேர் ஆனால் ஆச்சாரியர் இங்கே அந்த சொல்கிறார் இந்த அர்த்தத்தை சொல்கிறார் வினாசோவா விகாரோவா நவித்தியத்தை இது அவ்வயகா என்பதனால் இதற்கு பெயர் அவ்வயகா எல்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் எது அழியிறதோ அதையே தியானம் பண்ணிட்டு எது மாறுறதோ எது அழியிறதோ அதையே நினச்சிட்டு இருக்கான் மனிதர்கள் எது மாறுறதோ அழியிறதையோ நினச்சியானா நீ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு அது பீஸஸ் தான் இருக்கும் அப்புறம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நம்ம திங்க் பண்ணி நம்மளுடைய திங்கிங்கெல்லாம் எப்போவுமே எது எது மாறுறதோ எது அழியிறதோ அதை பற்றி அது மாற மாறுறது மாறாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் அழியக்கூடியது அழியாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் அழியக்கூடியது அழியாமல் இருக்கணும்னு நினைக்கிறதும் மாறக்கூடியது மாறாமல் இருக்கணும்னு நினைக்கிறதும் விவேகம் இல்லையே ஆனால் எது மாறாமையும் எது அழியாமையும் இருக்கோ அதை நினையே அது இருக்கே அது இருக்க போய்தானே மாறுறதும் அழியாததும் இருக்கு நீ மாறாதவன் அழியாதவன் உடம்பு மனசு எல்லாம் மாறுவது அழியிறது உறவுகள்லாம் மாறுவது அழியிறது பொருள்லாம் மாறுறது அழியிறது சூழ்நிலைகள்லாம் மாறுவது அழியிறது ஆக மாறாத அழியாத பொருளை நீ ஏன் சார்ந்திருக்கக்கூடாது சார்ந்திருக்கணும் அதுதானே நீ மாறாத அழியாத வஸ்து மாறுகிற அழிகிற வஸ்துவோட தன்னை இணைச்சிண்டு மாறின் இருக்கே அழிஞ்சின்றிருக்கே அப்படின்னா என்ன பண்ணுறது இதுக்கு எங்கே பரிகாரம் பண்ணுறது இது எந்த ஜோதிஷ பரிகார புஸ்தகத்தில் இருக்கா எங்கேயாவது ஜோதிஷ சாஸ்திர பரிகாரத்தில் இந்த மாறுவது அழியாதது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதாவது பரிகாரம் போட்டிருக்கானோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படி பண்ணினால் என்ன பண்ண முடியும் நம்ம ஊரில் பார்த்தோம் ஒருத்தர் இருந்தார் அடி அடிக்கடி செத்து செத்து பழைச்சார் முப்பிறவி கண்ட முதல்வரேன்னா ஆமாம் முப்பிறவு போட்டான் எல்லாம் போட்டான் பெருசு பெருசாக போட்டான் அப்புறம் ஒரு நாளைக்கு சத்தம் இல்லாமல் டக்குன்னு போயிட்டார் ஏன்னா இவன் எதாவது பண்ணினா பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்றான் பிரார்த்தனை பண்ணால் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது பார்த்தார் பகவான் பிரார்த்தனை பண்ண விட்டால் தானே அவனுக்கு பிரார்த்தனைலே அழுத்து போட்டுன்னு விட்டார் ப்ரேயர் பண்ணி பண்ணி இவன் அழுத்து போட்டும் எத்தனை தூரம் தான் ப்ரேயர் பண்ணுவான் ஒரு நாளைக்கு போயிட்டு தானே ஆகணும் சந்தோஷமாக போகக்கூடாதோ போகணுமேனு போகிறதா அதுதான் வந்தாச்சு நம்ம தெரி தெ தெ தெ தெ தெ தெ தெ தெ தெ தெரிஞ்சோ தெரியாமல் வந்தாச்சு கிளம்ப வெளி தான் என்ன மனசு வரமாட்டேங்குது இதையே சிந்திச்சு இதையே பேசின்னு இருக்கோம் நாம் ஆவியா பூத்தாத்மா பரமாத்மா செ முக்தான் அஹம் பரமாகதி அவருஷாட்சி க்ஷேத்ஜோ அக்ஷரே புருஷா சாட்சி க்ஷேத்ஜா அக்ஷரைய நாலு நாமக்கல் இருக்கு அடுத்த வகுப்பில் படிக்கலாம் நமோஸ்தனன்மூரிபாஹ்நா புருஷா சகசிரோட்டிணே நம விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிர விஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நி புருஷோத்தமம் கோவிந்தனீர் சாஜகி